நாட்டிலை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் முட்டை புளி குழம்பு செய்ய தேவையான முட்டை ஐந்து கடுகு ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் பூண்டு பற்கள் பத்து கருவேப்பிலை தேவையான அளவு தக்காளி 2, மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தேங்காய்த்துருவல் ரெண்டு ஸ்பூன் புளி எலும் சைஸ் உப்பு ருசிக்கு கொத்தமல்லித்தழி சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம பூண்டெல்லாம் தோல் உரிச்சு வச்சிடலாம் புளிக்கு அரைச்சி வச்சுடுவோம் புளி கரைச்சிட்டு தேங்காய் துருவல் நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம் அதை எடுத்து இந்த புளிக்கரைசல்ல கலந்துருவோம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் அரைச்சு இந்த புளிக்கரைசலில் கலந்துடலாம் மஞ்சப்பொடி மிளகாத்தூள் புளிக்கரைசல்ல தேங்காய் துருவல் சின்ன வெங்காயம் அஞ்சு அரைச்சது மஞ்சப்பொடி மிளகாத்தூள் இந்த எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் நல்லா அகலமான பாத்திரம் வச்சுப்போம் அது பாத்திரம் காய்ஞ்சதும் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு போட்டு முழுசாகவே போட்டு நல்லா வதக்கிடுவோம் கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிப்போம் தக்காளி வதங்கினதும் இந்த புளிக்கரைசல எடுத்து அதில் ஊத்திடுவோம் ஊத்தி அதுலேயே எல்லாம் இருக்கு இல்லையா உப்பு மிளகத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் அது அதுல கலந்துரும் கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு இன்னும் ருசி மாதிரி உப்பு கலந்துட்டு நல்லா கொதிக்க ஒரு நல்ல ராஸ்மெல் போன உடனே இந்த முட்டையை உடைச்சு கிட்ட வச்சுக்கிட்டு அது ஊத்தணும் தூர ஒரு முட்டை மேலே இன்னொரு முட்டை படாத அளவுக்கு கொஞ்சம் கேப் போட்டு நம்ம அஞ்சு அந்த அஞ்சு முட்டையும் உடச்சு ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வேக விடணும் நம்ம எதுவும் ஸ்டேர் பண்ணக்கூடாது ஃபைவ் மினிட்ஸ் வேந்ததுக்கப்புறம் திருப்பி திறந்துட்டு அந்த குழம்பை எடுத்து அந்த மேல் பக்கம் முட்டைக்கு மேல் பக்கமாக நல்லா படுற மாதிரி கொஞ்சம் எடுத்து எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் மூடி ஒரு டூ மினிட்ஸ் மறுபடியும் கொதிக்க வச்சுட்டு மூடி திறந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தழி ஃபைனாக சாப் பண்ணி மேலே தூக்கிட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி முட்டை புளி குழம்பு தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்